அவர்கள் ஆயிஷா ரவி அல்லா அவர்களிடம் நான் சென்றேன் ஆயிஷா ரதி அல்லாஹன்ஹா அவர்கள் தொழுது கொண்டிருந்தார்கள் மக்களும் தொழுதார்கள் நான் ஆயிஷா ரதியல்லா ஹம்ஹா அவர்களிடம் வந்து மக்களுக்கு என்ன நேருந்து விட்டது என்று கேட்டேன் தொழுகையில் நின்று ஆயிஷா ரத்தியுல்லா ஹம்ஹா அவர்கள் வானை நோக்கி தமது கையால் சுட்டிக்காட்டினார்கள் தொழுகையில் பேசக்கூடாது என்பதை உணர்த்துவதற்காக சுபான் அல்லா கூறினார்கள் அப்போது இது ஏதாவது அடையாளமா என்று கேட்டேன் அதற்கு ஆய்சாரதியா முன்கா அவர்கள் ஆமாம் அப்படித்தான் என்று தலையால் செய்கை செய்தார்கள் உடனே நானும் தொழுகையில் நின்று நீண்ட நேரம் நின்றதால் நான் மயக்க மயக்கம் தீர என் தலை மீது தண்ணீரை ஊற்றிக்கொண்டேன் நபிசல்லு அலிஹசம் அவர்கள் தமது உரையில் அல்லாஹுவை போற்றி புகழ்ந்து விட்டு கூறினார்கள் எனக்கு இதுவரை காட்டப்படாத சொர்க்கம் நரகம் உட்பட அனைத்து பொருட்களையும் இந்த இடத்திலேயே கண்டேன் மேலும் எனக்கு அறிவிக்கப்பட்டது நிச்சயமாக நீங்கள் உங்கள் மன்னரைகளில் மசீஹு தஜால் என்பவனுடைய குழப்பத்துக்கு நிகரான சோதனைக்கு உள்ளாக்கப்படுவீர்கள் அப்போது மண்ணறையில் அடக்கம் செய்யப்பட்டவரிடம் இந்த மனிதரை பற்றி உமக்கு என்ன தெரியும் என்று கேட்கப்படும் நம்பிக்கையாளர் எங்களிடம் நேர் வழியையும் தெளிவான சான்றுகளையும் கொண்டு வந்தார்கள் நாங்கள் ஏற்றி நம்பி பின்பற்றினோம் என்று கூறுவார் அப்போது நல்லவராய் நீர் உறங்குவீராக என்றும் நிச்சயமாகவே நீர் நபி சொல்லல்லாஹா அடைக செல்லும் அவர்களை பற்றி இத்தகைய உறுதியான நம்பிக்கையுடையவராகவே உலகில் இருந்தீர் என்று நாம் அறிவோம் என்றும் மலக்குகளால் கூறப்படும் நயவஞ்சகனோ எனக்கு எதுவும் தெரியாது மக்கள் அவரை பற்றி ஏதோ சொல்லிக் கொண்டிருக்க கேட்டிருக்கிறேன் எனவே நானும் அதுபோன்று கூறினேன் என்பான் அஸ்மா ரபியுல்லா முன்ஹா அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கும் போது நிகரான என்ற இடத்தில் அடுத்தபடியான என்று கூறினார்களா நம்பிக்கையாளர் என்ற இடத்தில் உறுதியில் இருப்பவர் என்று கூறினார்களா நயவஞ்சகன் என்ற இடத்தில் சந்தேகத்துடன் இருந்தவன் என்று கூறினார்களா என்பது எனக்கு நினைவில்லை என்று கூறியதாக ஃபாத்திமா கூறினார்